ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் நம் முன்னோர்கள் தொடர்ந்து ஆசிரிச்சுண்டு வந்த சில தர்மங்களை வரிசையாக பார்த்துன்னு வரும் அதில் போஜன விஷயத்தில் எந்தெந்த காய்கறிகளை நாம் சேர்த்துக்கப்படாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சேர்த்துக்கக்கூடாத காய்கறிகள்னு சிலது இருக்குது ஏன் அவைகள்லாம் சேர்த்துக்கப்படாது அப்படின்னா அவைகள் எல்லாம் நமக்கு நம் தேகத்தில் கெட்ட சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதான ஒரு சக்தி இருக்குங்கிறது ஒன்றும் ரெண்டாவது நம்முடைய மனசை கெடுக்கக்கூடிய சில காய்கள் அவைகளை சேர்த்துக்கப்படாது நம்முடைய தேகத்திலிருந்து துர்நாற்றம் வரும் அல்லது புத்தியை கெடுக்கும் இது மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கப்படாதுன்னு மகரிஷிகள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா அதில் வரக்கூடிய காய்கறிகள் தான் இந்த சுரக்காய் பீர்க்கங்காய் வெங்காயம் பூண்டு இது மாதிரி காய்கறிகள் இது ஏன் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்ல சொல்கிறா அப்படின்னா அதில் கெட்ட சக்தி இருக்குதுன்னு எப்படி தெரியுறது அப்படின்னா அதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு புராணத்தில் ராமாயணத்தில் வருது ராமனுடைய வம்சத்தில் ஒரு ராஜா இந்த சரித்திரம் எங்கே இருக்குதுன்னா ஆனந்த ராமாயணம்னு ஒரு ராமாயணம் அதில் விரிவாக சொல்லப்படுறது மகாபாரதத்திலேயும் இந்த சரித்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரம் என்னென்னா சகரன்னு ஒரு ராஜா ராமனுடைய வம்சத்தில் வரக்கூடிய ராஜா ராமனுக்கு முன்னாடி இருபது இருபத்தி ஓராவது தலைமுறை சகரன் அவன் சின்ன வயசுலேயே ராஜாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக இருக்கான் அவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிக்கிறான் அந்த பெண்ணுக்கு வைதர்பின்னு பேர் அந்த பெண்ணோடு கூட ராஜ்யபாரம் பண்ணிட்டு வரான் அப்படி காலங்கள் போக போக அவனுக்கு சந்ததிகள் ஏற்படலைன்னு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா ராஜாக்களுக்கு தினமும் கொஞ்சம் தர்மம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ராஜ்யபாரம் பண்ணுற பொழுதே தினமும் படித்தவாலை வச்சுட்டு தினமும் ஒரு மணி நேரம் தன்னுடைய தர்மங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் அப்போது தர்மங்களை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க அந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னென்னா அபுத்திரசிய கதிர்நாஸ்தி அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அதாவது புத்திரன்னு ஒருத்தனை இல்லாமல் ஒருவனும் இறக்கப்படாது அப்படி இறந்தால் அவனுக்கு சத்கதி கிடைக்காமல் போயிடுறது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா புத்திரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு பும்னாம நறக்காது திராயத்தே இது புத்திரஹா பும்னு ஒரு நரக்கம் அந்த நரக்கத்திலிருந்து காப்பாற்றுறவன் ஆகையினால்தான் அவனுக்கு புத்திரன்னு பேர் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அது என்னது புங்குற நிறக்கம் அப்படின்னா இந்த லோகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து முடித்த பிறகு இந்த பௌத்திகமான தேகத்தை விட்டுட்டு சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு பிரேதங்கிற ஒரு தேகத்தை எடுத்துக்கிறான் ஒவ்வொரு ஜீவனம் இந்த லோகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண் பெண்கிற பேதம் இருக்குது பித்ருலோகத்தில் ஆண் பெண்கிற பேதம் கிடையாது இப்போ ஆண் பெண்கிற பேதம் எப்போ போகிறது ஒவ்வொருத்தனுக்கும் அப்படின்னா புத்திரன் கர்மா பண்ணினால்தான் அந்த நரக்கம் போகிறது அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அந்த நரக்கத்துக்கு தான் பும்முன்னு பேர் இந்த தேகத்தை விட்டுட்டு பிரேதமாக இருக்கான் ஒவ்வொருத்தனும் அந்த பன்னெண்டாவது நாளன்னிக்கு சபிண்டீகரணம்னு ஒரு ஸ்ராத்தம் அந்த சபிண்டீகரணம் பண்ணி அந்த புத்திரன் அந்த பிரேத்த சரீரத்திலிருந்து விட்டு திவ்ய சரீரத்தை ஏற்படுத்துகிறான் தாயார் தகப்பனார்களுக்கு அதுவரையிலும் இந்த லோகத்தில் பின்னாக இருந்தால் அந்த பிரேத்த லோ பிரேத்தரீரத்தோடு பின்னாக இருப்பான் இந்த லோகத்தில் ஆணாக இருந்தால் பிரேத்த சரீரத்துலேயும் ஆணாக இருப்பான் இந்த ஆண் பெண்கிற பேதம் எப்போ போகிறது அப்படின்னா புத்திரன் அந்த சபிண்டீகரணத்தை பண்ணினால்தான் போகிறது அப்படின்னு கருட புராணம் காட்டுறது அப்போ புத்திரன்னு யாருன்னா தனக்கும் தன் மனைவிக்கும் பிறந்தவன் மட்டும்தான் புத்திரனா அப்படி இல்லை துவாதசவித புத்திரால்னு பன்னெண்டு பேர்களை புத்திரனாக சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அவைகள் அவர்களெலாம் யார் என்னங்கிறத நாம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் அதை விரிவா பார்க்க போகிறோம் அப்படி இந்த சகரங்கிற ராஜாவுக்கு தனக்கு ஒரு புத்திரன்னு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளுக்கு சைபியானு பேர் அப்படி ரெண்டு பத்திரிகளோடு கூட ராஜ்யபாரம் பண்ணிவிடுவாரான் அப்போவும் அவனுக்கு சந்ததிகள் ஏற்படலை ரொம்ப துக்கப்பட்டு தன்னுடைய குலகுரு ஆச்சாரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்டான் எனக்கு இவ்வளோ ஐஸ்வர்யங்களும் இருக்குது ஆனால் நாம் கேட்கக்கூடிய தர்மங்களில் புத்திரன்னு கட்டாயம் இருக்கணும் நமக்குன்னு சந்ததிகள் இருக்கணும்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாளே எனக்கு சந்ததிகள் ஏற்படல்லையே அதற்கு ஏதாவது நீங்கள் வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டான் அப்போது அவர் சொன்னார் உனக்கு சந்ததியை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன்தான் நீ சோமாஸ்கந்த மூர்த்தியாக பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணு உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு குலகுரு சொன்னார் சோமாஸ்கந்த மூர்த்தின்னா நாம் தினப்படி செய்யக்கூடியதான பஞ்சாயத்தன பூஜையில் உள்ள பரமேஸ்வரனுக்கு தான் சோமாஸ்கந்தர்னு பேர் ஏன்னா மடியில் சுப்பிரமணிய சுவாமியை வச்சுன்னுருக்கிற பரமேஸ்வரன் நமக்கு இந்த பஞ்சாயத்தன பூஜைங்கிறது வகுத்து கொடுத்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாள் அவர் ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணினர் ஷண்மதம்ங்கிறது சைவம் சாக்தம் கானபத்தியம் சௌரம் வைஷ்ணவம் கௌமாரம்னு ஆறு மதம் இந்த தான் ஆறுக்கும்தான் ஷண்மதம்னு பேர் இந்த ஆறு மதத்தையும் ஸ்தாபனம் பண்ணி இந்த ஆறு தெய்வங்களையும் நாம் தினப்படி ஆராதிக்கும்படியாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார் பஞ்சாயத்தன பூஜையாக ஆனால் அஞ்சு தானே வச்சுக்கிறோம் ஆதித்யம் அம்பிகாம்பிஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் அப்படின்னு சூரியன் அம்பாள் விஷ்ணு மகாகணபதி பரமேஸ்வரன் அப்படி அஞ்சு தான் வச்சுக்கிறோம் ஆகையினாலே தானே பஞ்சாயத்தனம்னு சொல்கிறோம் அப்போது இதில் சுப்பிரமணிய சுவாமி விட்டு போய்டுறதே விட்டு போகலை ஏன்னா பரமேஸ்வரன் மடியில் வச்சுருந்துருக்காரு சுப்பிரமணிய சுவாமியை ஆகைனாலே தான் பஞ்சாயத்தனம்னு சொல்கிறோம் ஷடாயத்தனம்னு சொல்கிறது இல்லை காரணம் என்னென்னா பரமேஸ்வரனும் சுப்பிரமணிய ஒரே இடத்துல இருக்க அப்படி இந்த பஞ்சாயத்தன பூஜையை நீ பண்ணுன்னு இந்த குலகுரு சொன்னார் ராஜாவுக்கு அதிலிருந்து தொடர்ந்து ராஜா பஞ்சாயத்தின பூஜை பண்ணிவிட்டு வரான் சோமாஸ்கந்த மூர்த்தியை ஆராதிச்சின்னு வரான் அப்படி கைலாசத்திலேயே நேராக போய் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறது போல தியானம் பண்ணிட்டு தினப்படி அந்த பஞ்சாயத்தின பூஜையை பண்ணிவிட்டு வந்தான் அப்போது ஒரு நாளைக்கு அந்த ராஜாவுக்கு ஸ்வப்னம் வந்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்